வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இப்போ அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் எல்லோருமே நிறைய நண்பர்களை வைத்திருக்க வேண்டும் அல்லது எதிரிகள் இன்றி வாழ வேண்டும் அப்படின்னுதான் ஆசைப்படுவோம் நமக்கு நண்பர்கள் கிடைக்கிறதும் எதிரிகள் அதிகமாக இருக்கிறதும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லதான் இருக்கு அப்படின்னு சான்றோர்கள் நம்புறாங்க ஏன் சான்றோர்கள் அப்படி சொல்றாங்க அப்படின்னா நண்பர்கள் அதிகமாக அதிகமாக நம்முடைய நல்ல பழக்கம் மேம்பட்டுக் கொண்டே இருக்கும்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனால் நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல பழக்கத்தின் காரணமாகவே நண்பர்கள் அல்லது நட்பு வட்டாரம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க எதிரிகள் ஏன் அதிகரிக்கிறார்கள் அல்லது எதிரிகள் ஏன் நமக்கு ஏற்படுகிறார்கள் என்றால் அதற்கும் நாம் தான் காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய செயல்பாடுகள் தான் அதை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த நட்பு வட்டாரத்தை எப்படி நாம் பெருக்கிக் கொள்வது அல்லது எதிரிகளை நாம் எப்படி குறைத்துக் கொள்வது அல்லது எதிரிகளை எப்படி அடக்கி நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை எல்லோருடைய வாழ்விலும் பின்பற்ற பழகி கொண்டால் வாழ்க்கை எல்லோருக்குமே மிக இனிமையானதாகத்தானே இருக்கும் மகாபாரதத்தில் தர்ம ஒருபொழுதும் துரியோதனனை எதிரியாக நினைத்ததில்லை மகாபாரத போர் நடைவரும் நாள் வரை துரியோதனனை தன் சகோதரனாகவே நினைத்தார் ஆனால் ஒரு பொழுதும் துரியோதனன் தர்மனை அவ்வாறு நினைக்கவில்லை இதுதான் தர்மருக்கும் துரியோதனனுக்கும் இருந்த மிகப்பெரிய வேறுபாடு எப்படி நாம் நம் சகோதரனோடு சண்டையிடுவது என்றுதான் தர்மர் யோசித்தாரோ தவிர அவனை எப்படி வீழ்த்துவது என்று ஒரு சிந்திக்கவில்லை ஆனால் துரியோதனனோ எப்படி தர்மரை வீழ்த்துவது எப்படி தர்மரை கொள்வது என்றுதான் யோசித்தார் இதுதான் ஒரு தனிப்பட்ட நபரின் குண இயல்பை காட்டக்கூடியதாக இருக்கிறது இதை வள்ளுவர் சொல்லும் பொழுது ஒருவரின் எதிரிகளை கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதும் நட்பு பெருக்குவதும் தாம் செய்த தவத்தினால் முடியும் அப்படின்னு சொல்றார் தவம் அப்படிங்கிறது ஏதோ எங்கேயோ இருப்பதல்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறை அப்படின்னு நம்புறதுனால தான் சொல்கிறார் நம்முடைய தவத்தினால் இவ்விரண்டையும் செய்ய முடியும் தவத்தினால் நிச்சயமாக நட்பு வட்டாரத்தை பெருக்க முடியும் எதிரிகளை கட்டுப்படுத்தி நம் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியும் அப்படின்னு வள்ளுவரும் சொல்கிறார் ஆகையால் அத்தகைய மிகச்சிறந்த தவத்தை நாம் மேற்கொள்ள அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் எதிர்ப்பு குறையும் உண்மை அந்த உண்மையை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஏழு தவா குரல் எண் இருநூத்தி அறுபத்தி நான்கு ஒன்னார் திறலும் வந்தார் ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் மீண்டும் குரல் ஒன்னார் திறலும் வந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் இந்த நாள் இனிய நாளாக முயற்சும்